எம்ஏ பொது நிர்வாகம் முதலாம் ஆண்டு முதல் பருவம் நிர்வாகவியல் கோட்பாடு தால் ஒன்று இந்த புத்தகத்தில் இருந்து பாடம் பன்னிரெண்டு நிர்வாக அமைப்பின் வகைகள் பகுதி ஒன்று துறைகள் மற்றும் பொதுக்கழகங்கள் பற்றி பார்க்கலாம் இப்பாடத்தின் நோக்கங்கள் துறைகள் அடிப்படைகளை விளக்க முடியும் பொதுக்கழகங்களின் சிறப்பு இயல்புகளை விவரிக்க முடியும் முன்னுரை பற்றி பார்க்கலாம் தலைமை நிர்வாகி பொருள் வகைகள் மற்றும் அவரது பணிகளை பற்றி தெளிவாக கண்டறிந்தோம் இப்பாடத்தில் நிர்வாக அமைப்பின் வகைகளான துறைகள் மற்றும் பொதுக்கழகங்கள் போன்றவற்றின் அமைப்பு சிறப்பு அம்சங்கள் பணிகள் போன்றவற்றை காணலாம் பொது நிர்வாகத்தில் ஆலோசனை செயலிகள் தலைமை நிர்வாகிக்கு ஆலோசனைகளை நல்கி கொள்கை உருவாக்கும் பணியில் பெரிதும் உதவுகின்றது அவ்வாறு தலைமை நிர்வாகிகள் உருவாக்கப்பட்ட நிர்வாக கொள்கைகளை செயல்படுத்துவது முறை செயலி ஆகும் சிறிய வகை அமைப்பே ஆனாலும் கூட அதன் பொது நோக்கங்களை தீர்மானித்த பின்னரே தொடங்கப்பட வேண்டும் அமைப்பின் மூலப்பொருட்கள் வரையறைக்குட்பட்டிருப்பதால் அது நிலைக்கவும் வளரவும் வேண்டுமேயானால் அதன் மூலப்பொருட்களை முறையாக பயன்படுத்த வேண்டும் நோக்கங்களை நிறைவேற்றுவதுதான் அனைத்து அமைப்புகளின் செயலாகும் இருப்பினும் செயல்முறையில் அணுகுகின்ற விதத்தில் செயல்படுகின்ற சூழ்நிலையில் வித்தியாசப்படுகின்றன என்பதை உணர்த்தவே வேறுபட்ட வகை அமைப்புக்கள் பற்றி விவரிக்கப்படுகிறது அமைப்பின் வகைகள் பல்வேறு வகையாக இருப்பினும் முக்கியமாக நான்கு பிரிவுகளை பார்க்கலாம் அவை முதலாவது துரைகள் இரண்டாவது பொதுக்கழகங்கள் மூன்றாவது ஆணையம் மற்றும் வாரியங்கள் நான்காவது தன்னிச்சை ஒழுங்குபடுத்தும் ஆணையங்கள் துறையின் அமைப்பு பற்றி பார்க்கலாம் பொது நிர்வாகத்தில் துறை எனப்படுவது அரசாங்கத்தின் நிர்வாக கொள்கைகளை செயல்படுத்துகின்ற ஒரு அமைப்பாகும் மேலும் அமைச்சகங்களுக்கு துணையாக இருந்து செயல்படக்கூடிய அரசாங்க நிர்வாக அமைப்புகளை துறைகள் எனலாம் இவை அமைச்சர்களது நேரடி பார்வையில் செயல்பட்டாலும் இதற்கென தனியான அமைப்பும் மேல் நிர்வாகமும் உள்ளன நிர்வாகத்தில் துறைகள் எனப்படுவது பல்வேறு வகையான அமைச்சகங்கள் என்று பொருள்படும் அதாவது கல்வி அமைச்சகம் பாதுகாப்பு உள்துறை வெளி விவகாரம் வேளாண்மை மற்றும் பிற அமைச்சகங்களை குறிக்கும் பொதுவாக குழு மற்றும் வாரியம் என்பது நிர்வாக துறைகள் ஆகும் ஒரு துறையில் ஒருவர் மட்டுமே தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தால் அவை குழு முறை அமைப்பு ஆனால் ஒரு சிறிய அமைப்பை ஏற்படுத்தி அவ் அமைப்பிற்கு தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்களை கொண்டு செயல்படும் முறைக்கு வாரியம் என்று பெயர் எடுத்துக்காட்டாக மத்திய வருவாய் வாரியம் மத்திய பட்டு வாரியம் மின்சார வாரியம் போன்றவைகள் ஆகும் பாதுகாப்பு அமைச்சகத்தில் பாதுகாப்பு உற்பத்தி பொருட்கள் துறை பாதுகாப்பு சாதனங்கள் வழங்கும் துறை நிதி அமைச்சகத்தில் வங்கி துறை வருவாய்த்துறை செலவினத்துறை காப்பீட்டுத்துறை ஆகிய துறைகள் எடுத்துக்காட்டாக கூறலாம் துறைகளின் அடிப்படைகள் அனைத்து அமைப்புகளுக்கும் அல்லது அனைத்து சுற்று சார்பு நிலைகளுக்கும் ஏற்றதாகவும் அமைப்பில் நிலவும் சூழ்நிலையையும் மேலாளரின் நோக்கையும் அடிப்படையாக கொண்டுள்ளது பொது நிர்வாக கொள்கைகளை செயல்படுத்துவதற்காக துறை என்ற அமைப்பு நான்கு அடிப்படைகளில் ஏதேனும் ஒன்றின் அடிப்படையில் ஏற்படுத்தப்படலாம் அவை பணி சார்ந்த அடிப்படை நடைமுறை அடிப்படை ஒரு குறிப்பிட்ட சாராருக்காக நிலப்பரப்பு அடிப்படை இப்பொழுது பணி சார்ந்த அடிப்படை பற்றி பார்க்கலாம் நிறுவனத்தின் பணிகளின்படி நடவடிக்கைகளை தொகுதிகளாக பிரிக்கும் முறையானது பெரும்பாலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓர் முறையாக உள்ளது நிறுவனத்தின் அடிப்படை பணிகள் பொதுவாகவே உற்பத்தி சந்தை இடுகை நீதி போன்றவைகளையே கொண்டுள்ளது இம்முறை மிகவும் பகுத்தறிவிற்கு பொருத்தமானதாக உள்ளது எனவே இது பெரும்பாலும் அனைத்து நிறுவனங்களிலும் குறிப்பிடத்தக்க அளவில் நிலவுகிறது இதன் நன்மைகள் இம்முறை தொழில் சிறப்பு ஈடுபாட்டிற்கு வழிவகுத்து மனித சக்தியினையும் இயற்கை பழங்களையும் முழுமையாக செயற்படுத்தும் வாய்ப்பினை ஏற்படுத்துகிறது நிறுவனம் சிக்கரமாக செயற்பட வழிவகிக்கிறது மற்றும் பல்வேறு துறைகள் இம்முறையினால் ஒருமுகப்படுத்தப்படுகின்றன இருப்பினும் இம்முறையில் கீழ்கண்ட குறைபாடுகள் இருப்பதாக கருதப்படுகின்றது அவை கட்டுப்படுத்தும் உரிமை ஒரே நபரிடம் மையப்படுத்தப்பட்டுள்ளது பல துறைகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து செயல்படுவதால் ஒரு முறையில் ஏற்படும் தவறு மற்ற துறைகளையும் பாதிக்க வாய்ப்பு ஏற்படுகிறது மூன்றாவதாக உரிய முறையில் கட்டுப்பாடு செய்ய வியலாது அடுத்ததாக நடைமுறை அடிப்படை பற்றி பார்க்கலாம் ஒரு அமைப்பில் உற்பத்தியில் கடைபிடிக்கப்படும் நடைமுறை அடிப்படையில் துறைகள் ஏற்படுத்துவதையே நடைமுறை அடிப்படையில் அமைந்த அமைப்பாகும் இம்முறையில் துறைகள் அமைக்கப்படும் பொழுது ஒரே வகையான பணிகளை புரியும் பல இயந்திர சாதனங்கள் ஒவ்வொரு துறையிலும் நிறுவப்படுகின்றன எனவே ஒரு துறையில் செயற்படும் இயந்திர சாதனங்களின் பணிகளும் மற்றொரு துறையில் செயற்படும் இயந்திர சாதனங்களின் பணிகளும் ஒன்றாக அமைவது இல்லை ஆனால் ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ளவை பேரளவு சில்லறை மற்றும் சந்தையீடுகை நிறுவனங்கள் சரக்குகளை பெறுதல் போக்குவரத்து வழங்குதல் போன்றவற்றிற்கு நடைமுறை துறைகள் கொண்டிருக்கலாம் இதன் நன்மைகள் இவ்வாறு ஏற்படுத்தப்படுகின்ற துறைகளின் தொழில்நுட்பத்தின அதிக அளவில் இருக்கும் இரண்டாவதாக ஒரே பணி பலரால் மேற்கொள்ளப்படுகின்ற நிலைமை தவிர்க்கப்படும் மற்றும் ஒருங்கிணைத்தலின் ஒரே மாதிரியான முறைகள் பின்பற்றப்படும் இதன் குறைபாடுகள் பற்றி பார்க்கலாம் முதலாவதாக தொழில்நுட்பத்திறன் மட்டும் சிறந்த நிர்வாகத்திற்கு போதுமானது அன்று அத்துறையில் பணிபுரியும் பணியாளர்கள் தொழில்நுட்பத்திறனை எப்பொழுது எங்கே எவ்வாறு செயல்படுத்துதல் வேண்டும் என்று அறிந்து இருத்தல் முக்கியம் அடுத்தது நடைமுறை என்ற அடிப்படை எல்லா துறைகளுக்கும் அடிப்படையாக அமைந்தால் அரசாங்கத்தினுடைய மக்கள் நலவாழ்வு என்ற கோரிக்கோள் நிறைவேற்றப்படாமல் போய்விடும் மூன்றாவது இதனால் வீண் செலவு ஏற்படும் நான்காவது இத்துறையில் தொழில்நுட்ப வல்லுநர்களே துறை தலைவராக பதவி மேம்படுத்துவதால் அவர்களுக்கு துறை நிர்வாக அறிவு சிறிதளவும் இருக்காது அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக பட்சி பார்க்கலாம் ஒரு துறையானது குறிப்பிட்ட மக்களுக்கு சேவை செய்வதற்கு மட்டும் ஏற்படுத்தப்படலாம் எடுத்துக்காட்டாக அகதிகள் புனர்வாழ்வுத்துறை திற்படுத்தப்பட்டோர் நலத்துறை தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்கள் நல்வாழ்வுத்துறை இதன் நன்மைகள் மேற்கூறிய அடிப்படையில் ஏற்படுத்தப்படும் துறையில் அத்துறையின் நிர்வாகத்திற்கும் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டதோ அம்மக்களுக்கும் இடையே உள்ள உறவுகள் தெளிவாக விளங்கும் இரண்டாவதாக செயல் ஒருங்கிணைப்பு பெற்றிருக்கும் மூன்றாவதாக தன்னல குழு தோன்றும் இவ்வழுத்த குழுக்களின் மூலமாக அக்குறிப்பிட்ட மக்களின் தேவைகள் எடுத்து கூறப்படும் இதன் குறைபாடுகள் மேற்கூறிய அடிப்படையில் ஒரு துறை ஏற்படுத்தப்படுமேயானால் அவ்வாறு ஏற்படுத்தப்படும் துறைகளின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது இரண்டாவது மேற்கூறிய அடிப்படையில் துறைகள் ஏற்படுத்தப்பட்டால் ஒவ்வொரு துறையினுடைய பணி எல்லைகளையும் தீர்மானிக்க முடியாது மூன்றாவது இதில் பணிபுரியும் பணியாளர்கள் அத்துறையின் எல்லா பணிகளை பற்றியும் அறிந்திருப்பார்கள் ஆனால் ஒன்றில் கூட திறமையானவர்களாக இருக்க மாட்டார்கள் நான்காவது இத்துறையில் அழுத்த குழுக்கள் உருவாவதால் இத்துறைகள் அழுத்த குழுக்களின் போக்குகளுக்கு கட்டுப்பட்டு தான் செயல்பட முடியுமே ஒழிய தன்னிச்சையாக செயல்பட முடியாது அடுத்தது நிலப்பரப்பு அடிப்படையில் இதை பற்றி பார்க்கலாம் ஒரு துறையானது புவியியல் அடிப்படையில் அல்லது ஒரு இடத்திற்காக ஏற்படுத்தப்படலாம் இவ்வாறு ஏற்படுத்தப்படும் துறை பல நன்மை தீமைகளை பெற்றுள்ளது இதன் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் முதலாவது ஒவ்வொரு துறையும் ஒரு சிறிய எல்லைக்குள் செயற்பட்டு வருவதால் அதாவது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சிறு தொகுதி ஒதுக்கப்படுவதால் அத்தொகுதிக்குள் அந்தந்த துறை மிக சிறந்த கட்டுப்பாட்டுடன் செயலாற்ற முடிகிறது இரண்டாவது அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப கொள்கைகளை உருவாக்கி சேவையை மேற்கொள்ளலாம் மூன்றாவதாக இடத்திற்கு ஏற்ப வேலையை மேற்கொள்வதால் அவ்விடங்களில் வாழும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றலாம் இதன் குறைபாடுகள் பற்றி பார்க்கலாம் முதலாவது இடத்தின் அடிப்படையில் துறைகள் ஏற்படுத்தப்பட்டால் அந்நாட்டினுடைய நிர்வாகத்தின் ஒருமிப்பு தன்மை போய்விடும் இரண்டாவது ஒவ்வொரு துறையும் தனித்தன்மை பெற்று இயங்கி வருவதால் பல துறைகளிடையே ஒருமை உத்தரவு இருப்பது இல்லை மூன்றாவதாக இவ்வாறு துறை ஏற்படுத்தப்படுவதால் மக்களிடையே குறுகிய மனப்பான்மை வளர்வதற்கு ஏதுவாகிறது அடுத்ததாக துறையின் பொதுவான அமைப்பு அல்லது முறை இதை பற்றி பார்க்கலாம் ஒரு துறையானது முக்கோணம் போன்று மூன்று பக்கங்களை கொண்டுள்ள ஒரு அமைப்பாக உள்ளது ஒரு துறையானது இரண்டு முறைகளால் ஏற்படுத்தப்படுகின்றது அவை கிடைமட்ட முறை செங்குத்தான முறை கிடைமட்ட முறையில் ஏற்படுத்தப்படுகின்ற துறையில் துறையின் கீழ் நான்கு பிரிவுகள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட பணியினை மேற்கொள்கின்றன ஒரு துறையானது செங்குத்து முறையிலும் ஏற்படுத்தப்படலாம் இம்முறைப்படி துறையானது இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பனிப்பிரிவு நிறுவன பிரிவு என்று கூறலாம் இப்பாடத்தில் துறை என்றால் என்ன துறைகளின் வகைகளை விவரி என்று கேள்விகள் கேட்கப்படலாம் அடுத்ததாக பொது கழகங்கள் பற்றி பார்க்கலாம் பொதுக்கழகம் என்பது அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட வியாபார நிறுவனமாகும் இக்கழகங்கள் இருபதாம் நூற்றாண்டில் தோன்றின எனலாம் இரண்டாம் உலக போருக்கு பின் எல்லா நாடுகளிலும் ஏற்பட்ட பொருளாதார சீர்கேடுகளே பொது கழகங்களின் தோற்றத்திற்கு அடிக்கோளின இப்பொழுது கழகங்களில் உண்மையான நோக்கம் மக்களுக்கு சேவை செய்வதன் அதன் மூலம் பொருட்கள் மற்றும் இலாபம் ஈட்டுவதும் பொது கழகம் பொது மக்களுக்கு சொந்தமானது பொதுக்கழகத்தின் வருவாய் அளிக்கும் அரசாங்க கூட்டு நிறுவனங்கள் என்றும் கூறப்படுகின்றது பொதுக்கழகத்தின் இலக்கணம் பொதுக்கழகங்கள் எனப்படுபவை நிலையான குறிக்கோள்களை கொண்ட வியாபார நிறுவனங்கள் ஆகும் ஆனால் இவைகள் கொள்கை உருவாக்கும் அமைப்புகள் அல்ல மார்ஷல் டி பொதுக்கழகங்கள் வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களையும் பணிகளையும் நிதி சுதந்திரத்தினையும் பெற்று வியாபார செயல்களில் ஈடுபடுவதற்காக சட்டமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு ஆகும் என் சி சுக்லா சேவைக்காக சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வியாபார அமைப்பே பொதுக்கழகம் ஆகும் என்று கூறியவர் ஹெரால்ட் சீட்மேன் பொது கழகத்தின் தோற்றம் பற்றி பார்க்கலாம் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் எல்லா நாடுகளுமே மக்களது நல்வாழ்விற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தனர் சில நாடுகள் சமத்துவத்தை நாடும் நாடுகளாயின இதன் விளைவாக அரசாங்கமே எல்லா செயல்களையும் தன்வயமாக பணிகளை செய்து வந்தது மற்ற நாடுகளில் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் தனியார் துறையின் ஏகபோக உரிமைகளையும் அவர்களது தவறுகளையும் கண்டிக்கும் வண்ணம் அரசாங்கமே வியாபார பொருட்கள் உற்பத்தியை விநியோகத்தையும் ஏற்றுக்கொண்டது இதன் விளைவாக எல்லா நாடுகளிலும் பொதுக்கழகங்கள் என்று அழைக்கப்படும் அரசாங்க வியாபார நிறுவனங்கள் தோன்றலாகின இரண்டாம் உலகப் போருக்கு முன்பே இங்கிலாந்து போன்ற நாடுகளில் பொதுக்கழகங்கள் ஏற்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு லண்டன் துறைமுக நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இங்கிலாந்து காடுகள் நிறுவனம் 1926 தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் செய்தி ஒலிபரப்புக் கழகம் அதாவது BBC ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு லண்டன் பிரயாணிகள் போக்குவரத்து கழகம் முதலியன அமைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுக்கு பிறகு அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் இது போன்ற கழகங்கள் ஏற்படுத்தப்பட்டன இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்கு பிறகு பல பொதுக் கழகங்கள் தோன்றில் மேலும் பொது கழகங்களின் முக்கிய தன்மைகள் பற்றி பார்க்கலாம் நான் இது ஒரு தனியார் நிறுவனம் அல்ல பொது நிறுவனமாகும் செகண்ட் பாயிண்ட் பொது நிறுவனங்கள் சட்டமன்றத்தினால் சட்டம் இயற்றப்பட்டு அச்சட்டத்தின் மூலமாக குறிக்கோள்கள் அதிகாரம் பணிகள் யாவும் தீர்மானிக்கப்பட்டு ஏற்படுத்தப்படுவதாகும் மூன்றாவதாக சட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்படுவதால் ஒவ்வொரு பொது நிறுவனமும் பிறர் மீது வழக்கு தாக்கல் செய்யும் பிறர் இதன் மீது வழக்கு தாக்கல் செய்யவும் ஏதுவாகிறது நான்காவது சட்டத்தின் மூலம் இவை ஏற்படுத்தப்படுவதால் இது பிறருடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளவும் தன் பெயரில் பண இறப்பு செய்து கொள்ளவும் உரிமை பெற்றுள்ளது அஞ்சாவது நிர்வாக சுய ஆட்சியை கொண்டுள்ளது தலைமை நிர்வாகியின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட அரசாங்கம் அதனுடைய பொதுவான கொள்கையை மட்டும் தீர்மானிக்கும் அன்றாட நிர்வாக பொறுப்புகளில் அரசாங்கம் தலையிடாது அப்பொறுப்புகள் யாவும் அப்பொதுக்கழகத்தின் மேலாண்மை இயக்குநரிடமே உள்ளது மேலும் ஆறாவது பொதுக்கழகத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் யாவரும் அப்பொது கழகத்தினாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய ஊதியம் மற்றும் சலுகைகள் யாவும் அதனாலேயே தீர்மானிக்கப்படும் ஏழாவது பொதுக்கழகங்கள் சுய தன்மைகளை பெற்றிருந்த போதிலும் இவற்றின் மீது மூன்று வித கட்டுப்பாட்டுகள் செலுத்தப்படுகின்றன அவை ஒன்று சட்டமன்ற கட்டுப்பாடு இரண்டாவது தலைமை நிர்வாகியின் கட்டுப்பாடு மூன்றாவது அமைச்சரவையின் கட்டுப்பாடு என மூன்று பிரிவுகளாகும் எட்டாவது பாயிண்ட் பொதுக்கழகங்கள் நிதி கணக்கு அரசாங்கத்தின் தணிக்கைகளுக்கு கட்டுப்பட்டது அல்ல இதனுடைய நிதி கணக்குகள் யாவும் தனியார் தணிக்கையாளர்களால் தணிக்கை செய்யப்படுபவன ஒன்பதாவது பொதுவாக ஸ்தல தன்னாட்சி உரிமை பெற்றுள்ளன பத்தாவது வரவு செலவு செயலக மேற்பார்வையிலிருந்து விடுதலை பெற்றுள்ளது இதன் தொடர்ச்சியாக பொது கழகத்தின் பணிகள் பற்றி பார்க்கலாம் அதுவும் பாயிண்ட் வை சொல்றேன் முதலாவது சட்டத்திற்குட்பட்டு அரசாங்க வியாபார செயல்களை கவனித்தல் இரண்டாவது அன்றாட நிர்வாகத்தை தன்னுடைய விருப்பத்தின்படி நடத்துதல் மூன்றாவது திறமையும் சிக்கனத்தையும் கடைபிடித்தல் நான்காவது தனக்கு வேண்டிய பணியாளர்கள் தானே தேர்ந்தெடுத்து நியமனம் செய்தல் ஐந்தாவது தேவையான நிர்வாக சீர்திருத்தங்களை கொண்டு வருதல் பொதுக்கழகத்தின் மீதான கட்டுப்பாடுகள் பற்றி பார்க்கலாம் பொதுக்கழகத்தின் மீதான கட்டுப்பாடுகள் மூன்று வகையாக செலுத்தப்படுகின்றன ஒன்று சட்டமன்ற கட்டுப்பாடு இரண்டாவது அமைச்சரவை கட்டுப்பாடு மூன்றாவது தலைமை நிர்வாக கட்டுப்பாடு இதன் தொடர்ச்சியாக சட்டமன்ற கட்டுப்பாடு பற்றி விரிவாக பார்க்கலாம் பொது கழகங்கள் யாவும் சட்டமன்றத்தில் தான் அதற்கென சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு ஏற்படுத்தப்படுவதால் அவைகளின் சட்டமன்றமாகும் இதனால் சட்டமன்றத்தினுடைய கட்டுப்பாடு இதன் மீது செலுத்தப்படுகின்றது சட்டமன்றம் அவ்வப்பொழுது குழுக்களை நியமித்து பொதுக்கழகங்களின் மீது கட்டுப்பாடு செலுத்துகிறது இரண்டாவது அமைச்சரவை கட்டுப்பாடு இதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் பொது கழக நிர்வாக குழுவின் அங்கத்தினர்களை நியமிக்கவும் நீக்கவும் அமைச்சரவை அதிகாரம் பெற்றிருக்கின்றன பொதுக்கழகத்தின் நிதிகள் கட்டுப்பாட்டினையும் அமைச்சர் பெற்றுள்ளார் இதன் அடிப்படையில் பொது கழகத்திற்காக ஒரு நிதி ஆலோசகரை நியமிக்கும் உரிமையும் பெற்றுள்ளார் இந்நிதி ஆலோசகருடைய பரிந்துரை பொதுக்கழகத்தின் நிதி நிர்வாகத்திற்கு மிக முக்கியமானதாகும் கணக்கு மற்றும் தணிக்கை கட்டுப்பாட்டு தலைவர் மூலமாகவும் அமைச்சர் கட்டுப்பாடு செலுத்துகிறார் பொது கழகங்கள் கொண்டு வருகின்ற புதிய திட்டங்கள் யாவும் அமைச்சரவையில் ஒப்புதல் பெற வேண்டும் மேலும் தலைமை நிர்வாகியின் கட்டுப்பாடுகள் பற்றி விவரமாக பார்க்கலாம் ஒவ்வொரு பொதுக்கழகம் அதனுடைய தலைமை நிர்வாகியின் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகின்றது இத்தலைமை நிர்வாகியே பொதுக்கழகத்தின் மொத்த நிர்வாகத்திற்கும் பொறுப்பானவர் ஆவர் அடுத்ததாக பொது நிறுவனங்கள் குழு அது பற்றி நம்ம பார்க்கலாம் பொது குழுவில் மக்கள் சபையில் இருந்து உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் இருந்து ஐந்து உறுப்பினர்களும் உள்ளனர் இக்குழு கணக்க அதிகாரியின் மூலம் பொது பற்றிய அறிக்கையை பரிசீலிக்கிறது பொது கணக்கு வழக்குகளையும் அறிக்கைகளையும் ஆய்வு செய்கிறது வாணிப செயல் முறையில் செயல்பட வேண்டிய பொது நிறுவனங்கள் அவ்வாறு செயல்படுகின்றன என்பதை கண்டறிவதும் இதன் கடமையாகும் இக்குழுவின் தலைவரை மக்களவைத் தலைவர் நியமனம் செய்கிறார் இக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது கிருஷ்ண மேனன் என்பவரை தலைவராக கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது மேலும் குழுவின் முக்கிய பணிகள் பற்றி பார்க்கலாம் முதலாவது இக்குழு தலைமை தணிக்கை அதிகாரியின் பொது நிறுவனங்கள் பற்றிய அறிக்கையை பரிசீலிக்கிறது இரண்டாவதாக பொது நிறுவனங்களின் கணக்கு வழக்குகளையும் அறிக்கைகளையும் ஆய்வு செய்கிறது மூன்றாவதாக பொது நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் திறமையாகவும் செயல்பட குழு வலியுறுத்துகிறது அடுத்தது இந்த பாடத்துடைய தொகுப்பறை பற்றி பார்க்கலாம் நிர்வாக அமைப்பின் பல்வேறு வகைகள் இருந்தாலும் துறைகள் மற்றும் பொதுக்கழகங்களின் பங்கு மற்றும் அதன் பணிகள் முக்கியமானதாகும் துறைகள் மற்றும் பொதுக்கழகங்கள் மக்கள் நல்வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பிக்கப்பட்டன இந்த பாடத்துடைய முக்கிய சொற்கள் பற்றி பார்க்கலாம் வாரியம் வாரியம் என்பது ஒரு சிறிய அமைப்பை ஏற்படுத்தி அவ்வமைப்பிற்கு தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்களை கொண்டு செயல்படும் முறைக்கு வாரியம் என்று பெயர் ஒரு சிறிய அமைப்பை ஏற்படுத்தி அவ்வமைப்பிற்கு தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்களை கொண்டு செயல்படும் முறைக்கு வாரியம் என்று பெயர் அடுத்ததாக பொதுக்கழகம் பொதுக்கழகம் அப்படின்னா பொதுக்கழகம் என்பது அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட வியாபார நிறுவனமாகும் திரும்பவும் சொல்கிறேன் பொதுக்கழகம் என்பது அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட வியாபார நிறுவனம் ஆகும் இதிலிருந்து கேட்கப்படும் கேள்விகள் பற்றி சொல்றேன் மாதிரி வினாக்கள் துறைகள் அமைவதற்கான அடிப்படைகளை குறிப்பிட்டு உமக்கு தெரிந்த ஒரு துறையின் அமைப்பு பற்றி கூறுக அப்படி கேட்கலாம் ரெண்டாவது பொதுக்கழகங்களின் தன்மைகள் பற்றி கேட்கலாம் பொதுக்கழகங்களோட பணிகள் பற்றி கேட்கலாம் இந்த பாடம் இதோட முடிஞ்சுது நன்றி